ஓம் தத்து சத் பரப்பிரம்மனே நமக ஓம் தத்து சத் பரப்பிரம்மன் குருவே நமக ஆனை முகநாறு முகநம்பிகை பொன்னம்பலவன் ஞான குரு வாணியை உள்நாடு உருவாய் அருவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குறுவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருச்சிற்றம்பலம் சென்ற வகுப்பில் மனிதனானவன் மிருகமாகவோ மனிதனாகவோ தெய்வமாகவோ வாழலாம் அப்படின்னு பார்த்தோம் தர்மத்தை முடிந்தளவு கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் சத்துவகுணத்தையும் மனிதனுக்கு குணங்கள் மூன்று இருக்கின்றன அதில் சத்துவகுணத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த வகுப்பில் ரஜோகுணம் தமோகுணத்தையும் நம்ம பார்க்கலாம் ரஜோகுணம் அப்படின்னா ராகம் துவேஷம் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் ஈசை அசூயை தம்பம், தர்பம், அகங்காரம் ஆசியம் இப்படின்னு சொல்லி இதுகெல்லாம் ரஜோகுணத்தோடு சேர்ந்தது ரஜோகுணம் அதாவது ராகம் அப்படின்னா ஆசைன்னு அர்த்தம் விருப்பம்னு அர்த்தம்வேஷம் அப்படின்னா வெறுப்புன்னு அர்த்தம் காமம் அப்படின்னா இது எனக்கு வேணும் இது எனக்கு வேணுங்கிறது இதை ஆசைக்குத்தேன் காமமுன்னு பேர் சமஸ்கிருதத்தில் காமம்னா இது எனக்கு வேணும் இது எனக்கு வேணும் என்று நினைக்கிறதுக்கு காமம்னு பேர் தமிழில் காமம்னா ஆண் பெண்ணின இடத்திலும் பெண்ணு ஆணினிடத்திலும் இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சிக்கு பேர் காமம்னு பேர் குரோதம்னு ஒன்று இருக்குது குரோதம்னா நம்ம சம்பாதித்த பொருளுக்கு யாராவது இடைஞ்சல் பண்ணால் தடைகளாக இருந்தான் அவங்க மேலே வரக்கூடிய அந்த கோபத்துக்குத்தான் குரோதம்னு பேர் லோபம்னால் அடுத்தவனுடைய பொருளுக்கு ஆசைப்படுதல் அடுத்தவனுடைய பொருளுக்கு ஆசைப்படுதல் அடுத்த இருக்கு உலகத்தை இதுதான் லோபம்னு பேர் அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருக்கிறது அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுறது இதெல்லாம் லோபத்தோடு செஞ்சது மோகமும் மோகம்னா அளவு பிரியம் ஏதாவது ஒரு இடத்துல எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் அதிகமாக ஆசை வச்சுருப்பாங்க இப்போ ராமாயணத்தில் பார்க்குறோம் பிரசரதன் வந்து ராமனிடத்தில் அளவு கிடந்த பெரிய வச்சிருந்தேன் ராமன் இடத்துல அளவு கிடந்த பெரிய வச்சுருந்தேன் அதனால் ராமன் காட்டுக்கு போன உடனே இவர் பிராணம் உயிர் போயிடுச்சு அதுக்குத்தான் மோகம்னு பேர் மதம் மதம்னா பெரியோர்களையும் மதிக்காமல் இருக்கிறது பெரியோர்களையும் மதிக்காமல் இருக்கிறது ஆச்சரியம் ஆச்சரியம்னா பொறாமைன்னு அர்த்தம் தன்னை காட்டில் செல்வத்தில் மட்டுமே அதிகமாக கொஞ்சம் செல்வம் ஏறிடுச்சுன்னா நமக்கு பொறாம வரும் ஒவ்வொன்றியும் பொறாமைக்கெல்லாம் பஞ்சமே பொறாமைங்கிற குபீர் குபீருங்க அடுத்தவன் நல்லா இருந்தே இங்கே பொறுக்காது அடுத்த பாரதத்தில் பாண்டு குந்தி எல்லாம் காட்டுக்கு போயிருக்காங்க அங்கே வந்து குழந்த பிறந்திருக்கு பாண்டவர்கள்லாம் காட்டுக்கு போன பிறந்திருக்க அது வந்து காந்தாரிக்கு திருதராஷ்டன் மனைவி காந்தாரிக்கு செய்தி வந்துருச்சு ஏற்கனவே பாண்டு வந்து ஒரு சாபத்தினால மனைவியை சேரக்கூடாதுங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பாண்டுவுக்கு குழந்த பிறந்துருச்சு தனக்கு குழந்த பிறக்கலேன்னு சொல்லி பொறாமல் வந்துருச்சு யாருக்கு காந்தாரிக்கு திருதராஷ்டிரன் மனைவி காந்தாரிக்கு காந்தாரி அப்பொழுது கற்பமாக இருந்திருக்கிறார் அப்படி இருந்திருந்த பொறாமைனால் வகுத்த அடித்து ஒரேதான் பொறாமைல வகுத்த அடித்து அழுதுனால கற்பம் சிதைத்து வந்துருச்சு ரத்தமாக வந்துருச்சு அதை எடுத்து ஒவ்வொரு பாத்திரத்துலையும் வச்சாங்க அது நூறு பாத்திரத்தில் வச்சதுனால நூறு குழந்தையாக பறந்துருச்சு இதனால் வந்தது பொறாமைனால் அதனால் பொறாமை வந்து பொல்லாதது பொறாமை ஒருத்தரை நடிச்சு நம்ம பொறாமை படுறோம்னா அந்த பொறாமை வந்து நமக்குத்தேன் தும்புமே தவிர அடுத்து பொறாமை படுறவன போய் பாதிக்கிறதில்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒரு உதாரணமே சொல்லுவாங்க ஆமை நுழைஞ்ச வீடும் அமீனான் நுழைந்த வீடும் முன்னுக்கு வராது ஆமை என்ன என்ன அது ஆமை என்ன வீட்டிலே தெருவிழியா போய்கிட்டு இருக்கு வீட்டுக்கு போக போகுது அப்படிலாம் இல்லை இந்த இடத்துல பொறாமை யாரோடைய மனதில் நுழைஞ்சிருக்கோ அவங்க வந்து முன்னுக்கு வர மாட்டாங்க பொறாமை வந்தவன் வெறும் எப்போ பார்த்தாலும் பொறாமைப்பட்டுக்கிட்டே இருப்பானே தவிர அவன் முன்னேறதுக்கு வழியாக பார்க்க மாட்டான் அவன் முன்னேற முடியாதுங்கிறாரு அமினான் நுழைஞ்ச வீடு முன்னுக்கு வராது அமினான்னா இந்த காலத்தில் வந்து ஒரு சொத்தை வந்து ஏலம் போச்சுன்னா அமினா வந்து எல்லாம் கா ஏலத்தில் எடுத்துகிட்டு போயிடுவானுங்க அப்போ அமினா வருவான் அவன் அந்த வீடும் இன்னுக்கு வராதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் பொறாமைங்கிறது ஆமை நுழைஞ்சதுன்னு பொறாமைன்னு எடுத்துக்கறணும் இதெல்லாம் ரஜோகுணத்தோடு சேர்ந்தது எதுக்கு மாட்சேரியம்னு பேர் ஈர்சைன்னு ஒன்று இருக்குது ஈர்சைன்னா பெரும் துன்பம் அடைன்னு நமக்கு தும்பு அடையக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது பிறர் துன்பம் வரணும் நமக்கு துன்பம் வரக்கூடாது பிறருக்கு நஷ்டம் வரணும் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது அசூயை தனக்கு வந்து சுகம் போல் அடுத்தவனுக்கு வரக்கூடாது தனக்கு சுகம் வரணும் அடுத்தவனுக்கு சுகம் வரக்கூடாது எனக்கு லாபம் வரணும் அவனுக்கு வரக்கூடாது இப்படின்னு நினைக்கிறது இதுக்கு அசூயின்னு பேர் தம்பம் நம்ம செய்கிற தவ தர்மத்தை எல்லாரும் மெச்சனும்னு நினைக்கிறது எல்லாரும் புகழன்னு நினைக்கிறதுக்கிட்டே டம்பம்னு பேர் தர்பம் தர்ப்பம்னா நானே செல்வத்தில் பெரியவன் எனக்கு நிகழ் யாரும் இல்லைன்னு நினைக்கிறது இதுக்கு தர்ப்பம்னு பேரு அகங்காரம் அகங்காரம்னா பிடிவாதம்னு அர்த்தம் யாரு எதை சொன்னாலும் கேட்கறதில்லை அது அகங்காரம் பிடிவாதம்னு பேரு ஆசியம் அப்படின்னு ஒன்று இருக்கு அதான் பரியாசம் அடுத்தவர்களை கேள்வி பண்றது இதுக்கு ஆசியம்னு பேரு இதுக்கு பேரு இது ராஜோகுணத்தோடு சேர்ந்தது சேர்ந்தது ராகம் துவேசம் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் ஈசை அசூயை கம்பம் தர்பம் அகங்காரம் ஆசியம் அப்படின்னு சொல்லி இவைகள்லாம் ரஜோகுணத்தோடு சேர்ந்தது காம குரோதாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துட்டோமா சென்ற வகுப்பில் சத்துவகுணம் பார்த்தோம் இப்பொழுது ரஜோகுணம் பார்த்தோம் அடுத்து தமோகுணம்னு ஒன்று இருக்குது அதை பார்க்கலாம் தமோகுணம் ஆலசியம் பிராந்தி நித்திரை அப்பிரகாசம் கிருமணத்துவம் அனிர்தம் ம்சை சிரமம் கலகம் சோகம் விஷாதம் பயம் ஜடத்துவம் இல்லைன்னா தமோகுணம் ஆலசியம்னா சோம்பல் சோம்பேறித்தான் எல்லாத்துக்கும் தெரியும் சோம்பல் பிராந்தி பிராந்தின்னா மயக்கம்னு அர்த்தம் மயக்கம்னா மாறி மாறி தெரிகிறது மயக்கத்தினாலதே உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் நிலையில்லாததை நிலையாகவும் நிலை நிலையில்லாததை நிலையாகவும் நிலையானதை நிலையில்லாததாகவும் தர்மத்தை அதர்மமாகவும் அதர்மத்தை தர்மமாகவும் ஆத்மாவை அனாத்மாவாகவும் அனாத்மாவை ஆத்மாவாகவும் இந்த மாதிரி மாத்தி மாற்றி தெரிகிறதுக்கு பிராந்தின்னு பேர் பிராந்திங்கிறத வார்த்தைக்கும் மயக்கம்னு அர்த்தம் மயக்கத்தினால மாற்றி மாத்தி நினைக்கிற இந்த பிராந்தியில் உலகத்தில் எல்லாருமே இருக்கிற ஞானிகளை தவிர பாய்க்க எல்லாருமே அப்படித்தே இருக்கிற எது தர்மம் அதர்மம்னு தெரியாமல் இருக்குது எது ஆத்மா எது அனாத்மான்னு தெரியாமல் இருக்குது அதெல்லாம் வந்து பிராந்தினால வந்தது அப்படி இருக்கும்போது அதை வந்து அஞ்ஞானமுன்னு சொல்லுவாங்க மயக்கம்னு சொல்லலாம் பிராந்தின்னு சொல்லலாம் ஆபரணம்னு சொல்வது இப்படிலாம் இருக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு அதுகள்லாம் அங்கங்கே நம்ம பார்க்கலாம் இந்த பிராந்தி இருக்கும்போது இன்னொரு பிராந்தி வேறு இப்போ இருக்கு உலகத்தில் பத்தலைன்னு சொல்லி இந்த பிராந்தி அது ஒரு பக்கம் நித்திரை நித்திரைன்னா தூக்கம்னு அர்த்தம் மனிதனுக்கு அளவாக தூக்கம் இருக்கணும் தூக்கம் இல்லாமல் இருந்தாலும் போச்சு அதிகமாக தூங்கிட்டு இருந்தாலே போச்சு அது தம்ம குணம்னு அர்த்தம் ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு இவ்வளோ நேரம் தூங்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது அந்த அளவுக்குத்தான் தூங்கணும் சின்ன பிள்ளை சிறு குழந்தையில் ரொம்ப நேரம் தூங்கணும் வயசானவங்களெலாம் அளவாகத்தான் தூக்கம் தூக்க பிள்ளின்னு சொன்னேன் என்ன ஆகிறது அதனால நித்திரிங்கிறது அள அளவான தூக்கம் வேண்டும் அப்படிங்கிறத கருத்து அப்பிரகாசம் அப்பிரகாசம்னா அவிவேகம் அதாவது விவேகம்னா அறிவுன்னு அர்த்தம் அவிவேகம்னா அறிவின்மைன்னு அர்த்தம் பிரகாசம் அப்பிரகாசம்னா அறிவில்லாமல் இருக்கிறதுனு அர்த்தம் அறியாமைன்னு அர்த்தம் கிருபணத்துவம் அதாவது ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு கிருபணத்துவம்னு பேர் கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு கிருபணத்துவம்னு பேர் திரியோதனை வந்து பஞ்சமாண்டவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருந்தான் இதுக்கு கிருபணத்துவம் அப்படின்னு எடுத்துக்கரலாம் அதுக்கடுத்து அனீர்தம் அனீர்தம்னா பொய்ன்னு அர்த்தம் இம்சை இம்சைனா பிறரே வருத்துதல் அதை இம்சப்படுத்து ஏண்டா இம்சப்படுத்துறேன்னு சொல்றேன் உலகத்துல அப்படின்னா வருத்தி துன்பப்படுத்திக்கிட்டீங்க இம்சைங்கிறது மனசினாலேயும் வாக்குனாலையும் உடம்புனாலேயும் இம்சை இருக்கு மனசுனாலேயும் வாக்குனாலேயும் உடம்புனாலேயும் இம்சப்படுத்துறது மனசனால் அடுத்தவனை நினச்சி எல்லாம் கெட்டு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு மனசனால் இன்பிம்சைப்படுத்துறதுன்னு அர்த்தம் வாக்குனால் அவனை திட்டுறது அவனை சாப முட்றது இதுகெல்லாம் மன வாக்குனால் வரக்கூடிய இம்சை உடம்புனால அடிக்கிறது வைக்கிறது இதுகெல்லாம் வந்து காயத்தினால் செய்யக்கூடிய இம்சை அதுபோல் சிரமம்னு ஒன்று இருக்குது கலகம்னு இருக்குது சோகம் சோகம்னு ஒன்று இருக்கு இதெல்லாம் சமோகுணம் சோகம்னா இழந்ததை நினைச்சி சிந்தித்து கொண்டே இருக்கிறது விஷாதம் விஷாதம்னா துன்பம்னு அர்த்தம் பயம் ஜடத்துவம் ஜடத்துவம்னா அறிவின்மைன்னு அர்த்தம் இந்த மாதிரி சமோகுணம் இருக்கின்றன ஆலசியம் பிராந்தி நித்திரை அப்பிரகாசம் திருவணத்துவம் அனிர்தம் இம்சை சிரமம் கலகம் சோகம் விஷாதம் பயம் ஜடத்துவம் இப்படின்னு சொல்லி இதெல்லாம் தமோகுணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் மூன்று குணத்தையும் நம்ம பார்த்துட்டோம் குணங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ரஜோகுணம் தமோகுணத்தோடு ஆகி இரண்டு குணத்தோடு வாழ்கின்றவர்கள் மிருக வாழ்க்கை என்றும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் முதல்ல ஒன்று பார்த்தோம் ரஜோகுணம் தமோகுணமாகி இரண்டு குணத்தோடு வாழ்கின்றவர்கள் மிருக வாழ்க்கை என்றும் சத்துவகுணத்தோடு வாழ்கின்றவர்கள் மனித வாழ்க்கை என்றும் சத்துவகுணத்தோடு ஆத்ம ஞானமும் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை தெய்வீக வாழ்க்கை என்று சொல்லலாம் தெய்வீக வாழ்க்கை என்று சொல்லப்படும் ராஜகுண தமகுணத்தோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை மிருக வாழ்க்கை சத்துவகுணத்தோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை மனித வாழ்க்கை சத்துவ குணமும் ஆத்ம ஞானமும் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை தெய்வீக வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம் நாம் எதில் இருக்கிறோம்னு முதல்ல தெரிஞ்சு கொள்ள வேண்டும் முதல்ல ஏன் குணத்தை இவ்வளவு விளக்கமா பார்த்தோம் நமக்கு எந்த குணம் எப்படி இருக்குன்னு நம்ம முதல் நல்லா தெரிஞ்சுக்கிறோம் எல்லார் இடத்துலையும் மூன்று குணங்கள் இருக்கு எல்லாரிடத்துலயும் மூன்று குணங்கள் இருக்கு சத்துவகுணம் இருக்கு ரசோகுணம் இருக்கு தம்மகுணம் இருக்கு அதனுடைய அளவுதான் கூடுதலாகவும் குறைவாகவும் உள்ளது இந்த ரேஷியோன்னு சொல்றோம் கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கிறது உதாரணமாக சத்துவகுணம் வெள்ளை நேர பெயிண்ட் என்று எடுத்துக்கொள்வோம் சத்துவகுணம் வெள்ளை நேர பெயிண்ட் என்று எடுத்துக்கொள்வோம் ரஜோகுணம் வந்து சிவப்பு நிற பெயிண்ட் என்று எடுத்துக்கொள்வோம் தமோ குணம் வந்து கருப்பு நிற பெயிண்ட் என்று எடுத்துக்கொள்வோம் வெள்ளை சிவப்பு கருப்பு சத்துவகுணம் ரஜோ குணம் தமோ குணம் எல்லாரிடமும் அந்த மூன்று குணங்கள் கலந்து உள்ளது கலந்து இருக்கின்றன இப்போ சத்து பத்து சதவிகிதம் ரஜோகுணம் நாற்பது 50, தமோகுணம் ஐம்பது சதவீதம் இப்படின்னு ஒருத்தர்கிட்ட இருக்குன்னு வச்சிக்கிருவான் சத்துவகுணம் பத்து ரஜோகுணம் நாற்பது தமோகுணம் ஐம்பது இப்படி இருக்குன்னா அது மிருக வாழ்க்கைக்கு சமம் அது மிருக வாழ்க்கைக்கு சமம் சத்துவம் எழுவது த ரஜோகுணம் வந்து இருபது தமோகுணம் பத்து அப்படின்னு ஒருத்தர்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கிறோம் அவர் மனித வாழ்க்கைக்கு சமம் அவரத்தையும் மனுஷன் சொல்லலாம் அவரத்தையும் மனுஷன் சொல்ல முடியும் சத்துவகுணம் சத்து குணத்தோடு இருப்பவரும் ஆத்ம ஞானத்தை உடையவனே ஞானி ஞானிங்கிறவர் அவருதான் சத்துவகுணத்தோடு இருப்பார் அவருக்கு ஆத்மா பற்றிய ஞானம் இருக்கும் ஆத்ம ஞானம் இருக்கும் அவர்தான் ஞானி அவர்தான் ஜீவன் முத்தர் என்று சொல்லப்படுகிறது இப்ப ஞானி ஆகணும்னு என்ன செய்யணும் சத்துவ குணம் வேணும் நம்ம இந்த மூன்று குணங்களை பற்றி நம்ம விரிவா பார்த்தோம் ஞானி ஜீவன் முத்தன் இதெல்லாம் எதுக்கு பிறவானிலை அடைவதற்கு மேலும் என்ன சொல்கிறோம் பார்க்குறோம் ஐம்பது சதவீதம் தமோகுணம் நாற்பது சதவீதம் ராஜோகுணம் சிவப்பு பத்து சதவீதம் சத்துவம் ஒருத்தருட்டு இருக்குன்னா இது மூணு சேர்ந்தா என்ன ஆகும் தமோகுணம் ஐம்பது ரஜோகுணம் நாற்பது சத்துவகுணம் பத்து அதாவது கருப்பு நாற்பது ஐம்பது ரஜ உணம் நாற்பது சத்துவனை பத்து இப்படி மூணு சேர்ந்தால் அது எப்படி கலர் இருக்கும் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும் அது ஒரு மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிறதுக்குத்தான் அதுக்குத்தான் மிருக வாழ்க்கைன்னு சொல்கிறது இதை சாஸ்திரத்தில் அசுர சம்பத்துன்னு சொல்லப்படுகிறது சாஸ்திரத்தில் அசுர சம்பத்து என்று சொல்லப்படுகிறது இப்போ தமோகுணம் வந்து 10% பர்சன்ட்டு அதாவது கறுப்பு பத்து ரஜோகுணம் வந்து இருபது அதாவது சிவப்பு வந்து இருபது சத்துவகுணம் எழுவது அதாவது வெண்மை நிற சத்துவகுணம் எழுவது சதவீதம் இருக்குது இது மூணையும் சேர்த்து வச்சோம்னா எப்படி இருக்கும் அதுதான் மனித வாழ்க்கை அதுதான் மனித வாழ்க்கை இது தெய்வ சம்பத்து என்று சொல்லப்படுகிறது இதுக்கு தெய்வ சம்பத்து என்று சொல்லப்படும் இப்ப நம்ம வெம்மை நிறமுடைய பெயிண்டை ஊற்றிக்கொண்டே வந்தால் சிவப்பும் கருப்பும் குறைஞ்சு கொண்டே வந்துடும் வெள்ளை நிறமுடைய பெயிண்ட் ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா அந்த சிவப்பும் கருப்பும் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் நிறையா ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா காலப்போக்கில் வந்து அந்த சிவப்பும் கருப்பும் குறைஞ்சி ரொம்ப இல்லாமல் போயிடும் வெளியே ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா அதே போல் வெம்பநேரமான சத்துவகுணத்தை வளர்த்துக்கொண்டும் ரஜோகுணம் தமோகுணத்தை இரண்டையும் குறைத்து கொண்டே வந்தால் காலப்போக்கில் சத்துவகுணம் மேலோங்கும் உபாயம் சத்துவகுணத்தை வளர்த்துக்கொண்டே வந்து ரஜோகுணம் தமோகுணத்தை நம்ம குறைத்து கொண்டே வந்தோம்னா காலப்போக்கில் சத்துவகுணம் மேலோங்கும் சத்துவகுணம் மேலோங்கினால் மன அழுத்தம் குறையும் சொல்கிறாங்களே டென்ஷன் டென்ஷன் குறையும்ங்கிறார் இது சத்துவகுணம் வந்தால் டென்ஷன் குறையும் மன அமைதி கிடைக்கும் தத்துவ ஞானமும் நமக்கு கிடைக்கும் தத்துவ ஞானமும் அடையலாம் தத்துவ ஞானத்தினால நம்ம பிறவார் நிலையாகிய மோட்சத்தை அடையலாம் தத்துவ ஞானத்தினால நமக்கு என்ன கிடைக்குது பிறவார் நிலையாகிய மோட்சம் கிடைக்குது மோட்சம் ஏன் அடைய வேண்டும் என்பதை அடுத்த வகுப்பில் நம்ம காணலாம் மோட்சம் ஏன் அடையணும் அப்படிங்கிறத அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம் இந்த வகுப்பில் நம்ம ரஜோகுணம் தமோகுணத்தினுடைய தன்மைகளை பார்த்தோம் முடிந்தளவு சத்துவத்தை வளர்த்து வந்தோம்னா மன அமைதி ஞானம் வரும் மோட்சம் அடையலாங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்தோம் மோட்சம் ஏன் அடையணும் மோட்சம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அடுத்த வகுப்புல விசாரிக்கலாம் தந்தைதாயாவானும் சார்கதியின் காவானும் அந்த மிளா இன்ப சரணாகுவானும் அருள் கோணாகுவானும் குரு திருச்சிற்றம்பலம்